சிறப்பு பேரு பண்டித வித்துவான் சித்தாந்த நன்மணி சொல்காப்பிய செல்வர் சீர்மிகு முனைவர் கு சுந்தரமூர்த்தி எம்ஏ பிஹெச்டி அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் தர்மபுரம் தலைப்பு இளையான்குடி மாறனாயினார் செய்தே வும்ன் சிவாயனமயன பெற்றேன் தேனாய் இந் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அரிய அருள் செய்தன் ஊறும் உயிர் வாழ்க்கை ஒறுத்து அன்றே வருத்திடவே நானே யோதவும் செய்தேன் சிவாய பெற்றே ல்லாம திருவிளை திறமற்கொண்டு நம்முடைய ரத்தனகிரியே மாமலையின் கீழே முருகப்பெருமானுடைய திருவடியின் இருந்து அவருடைய திருவருள் தேக்கத்தை முழுமையாக பெற்றிருக்கின்ற குருமூர்த்திகளாக நம்முடைய தவ திரு சுவாமிகளுடைய திருவள்ளுவர்களுக்கு அரியன் முனமடிவைகளால் வணங்கி இதை கேட்டு மேல பெரியோர்கள் இங்கே அண்மையில் இருந்தும் இங்கே தொலைவில் இருந்தும் வருகின்ற பெரியவர்கள் இதை விடாமல் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணி திருவண்ணாமலையில் இருந்து வந்திருக்கிற நம்முடைய அன்பிற்கு பாராட்டுக்கூடிய மனோகரன் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்று இளையான்குடிமாறனாயனார் அவன் என்ற பெரியவரை பற்றி நாம் சிந்தனை செய்ய இந்த அரியவர் நம்முடைய ஐயா சொன்னது போல பத்தாவது நம்முடைய சிந்தனையாக அமைந்திருக்கிறது பத்தாவது சிந்தனை ரொம்ப சிறப்பானது பத்துடைய ஈசன் படடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று நம்முடைய திருவாசகத்திலே அடியவர்களுக்கு பத்து உடையீர் என்று சொன்னார் பத்து விதமான குணங்கள் அடியவர்களுக்கு உண்டு அதனால் இறைவன் மீது மிகச்சிறந்த பேரன்பு செலுத்துகின்ற பாங்குடையீர் இப்படி எல்லாம் இருக்கின்ற உங்கள் முன்னிலே புத்தடியனாகிய நான் வந்திருக்கிறேன் என்னுடைய பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று மிக அற்புதமாக கேட்கிறார் மணிவாசக பெருமான் ஏதுவாக இருக்கிற இந்த புண்ணிய நாளை நான் போர்த்தி நிலையை நாம் எண்ணுகிறோம் வழக்கமாக நம்முடைய சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகையில பல்வேறு விதமாக அடியோர்களை அறிமுகப்படுத்துகிறது ஊழல் சொல்லி பெயர் சொல்லி பெரும் பெயரே சொல்லி அல்லது இயற்பெயர் சொல்லி அல்லது காரணப் பெயர் சொல்லி அல்லது தொண்டு சொல்லி இப்படி காலம் சொல்லி இப்படி பல்வேறு விதமாக அந்த பதினோரு பாடல்களில் அறிமுகப்படுத்துகிறார் அப்படி பண்ணும்போது என்னுடைய இளையான்குடி மாறரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இரண்டு அறிமுகப்படுத்தி ஒன்று அவர் தோன்றிய ஊர் இன்னொன்று அவருடைய திருப்பெயர் ரெண்டுதான் திருப்பெயர் மாறர் என்பது ஊர் இளையான்குடி என்பது அப்ப ஊரும் பெயரும் சொல்லி அறிமுகப்படுத்தி தொண்டத்துல முதல் அறிமுகம் பெருமான் தான் ஒரே வழியில ரொம்ப அருமையாக இளையான் குடிமாரன் அடியார்க்கும் அடியேன் என்று முதல் அறிமுகம் செய்த பெரியவர் ன் குடி அங்கிருக்கின்றன் அவருடைய அடியவருக்கும் நான் அடியேன் என்று சொல்லி நமக்கு அடிவப்படுத்தினார் எனவே ஊர் இளையான்குடி என்று தெரிகிறது என்ன எல்லாவற்றிலும் ஆராய்ச்சி கொண்டிருக்கிற காலத்தில் இந்த ஊரும் ஆராய்ச்சியில் இருக்கிறது என்ன இந்த ஊர் ஆராய்ச்சி வருகின்ற பொழுது பரமக்குடிக்கு அண்மையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடிக்கு அண்மையில் இருக்கிற ஒரு இளையான்குடி இருக்கு அங்கும் சில இந்த வரலாற்றுக்கு சான்றாக பயல் நிலம் இதெல்லாம் சொல்ல முடியாத அமைப்பு எனவே ஒரு கால் பரமக்குடிக்கு அண்மையில் இருக்கிற இளையான்குடியா என்றும் கருதலாம் அல்லது நம்முடைய சோழ ஒரு பகுதியாக இப்பொழுது பாண்டிச்சேரி மாநிலமாக இருக்கிற திருநள்ளாற்றுக்கு பக்கத்தில் இளையான்குடி ஒன்று இருக்கு அங்கும் சில இந்த மாதிரி நாற்றங்கள் மாறனார் வாழ்ந்ததற்கு சான்றா சில கருத்துக்கள் இருவர் மாறுகோள் ஒருதலை துணிதல் என்று இலக்கணத்தில் இருக்குதான் தமிழ் இருக்கு பட்டிமண்டம் எல்லாம் அந்த காலத்தில் அதுக்காகத்தான் ஏற்பட்டது இருவர் மாறுகோள் ஒருதலை துணிதற்காக ஏற்பட்டதை தவிர அங்க பேத்த வாங்கினதில்லை இருவர் மாறுபடுகின்ற சரி அத்தனை பேரை அழைத்து ஒரு நாள் நெருவி ஒருதலை தோணிதல் இப்படிப்பட்ட அருமையாக தோன்றியது ஒன்றை நிர்ணயம் செய்வதற்காக தோன்றியது இருவர் மாறுபோல் ஒருதலை தோன்றிதல் என்று சொன்னால் இப்பொழுது பரமக்குடி திருநள்ளாற்று பெருமகனார் அவரை தமிழ் துறை அல்ல பிஏ தேர்ச்சி பெற்று பழைய காலத்தில் இருந்து ஒரு நூலுக்கென்று தம்மை முழுமையாக அர்ப்பணித்த ஒன்று அது அவரை மாற்றம் பல்வேறு கருத்துக்களை சென்றும் தெரிந்திருக்கிறார் இருந்தபடி பலர் சொல்ல தெரிந்து அதை எழுதியிருக்க அப்படி சொல்லுகின்ற பொழுது ரெண்டும் இருக்கிறது என்று சொல்லி ஒன்று துணிந்தார் என்ன துணிந்தார் எனினும் திருநள்ளாட்டுமையில் இருக்கிற இளையான்குடி அன்று பரமக்குடி காண்மையில் இருக்கிற இளையான்குடிதான் என்று சொல்லி பிடிச்சார் அதுக்கு என்ன தலையாய காரணம் சொன்ன அந்த பெயர் தான் மாறன் என்ற பெயருக்கு அது பாண்டி நாட்டவர்களுக்கு தான் அதிகமாக வைப்பாங்க பாண்டி நாட்டு பாண்டியனுக்கே மாறன் என்ற பெயர் உண் எனவே அந்த மாறன் என்ற பெயருடமையினாலே இருக்கிற சான்றுகளும் அங்கே இருப்பதனாலே எனவே பரமக்குடிக்கு அண்மையில் இருக்கிற இளையான்குடி என்று துணியலாம் என்று அவருடைய கருத்து தெரிவித்திருக்கிறார் இப்ப நாம் மேல என்ன செய்யணும்னா மீண்டும் அந்த இரண்டு ஊருக்கும் சென்று அங்க இருக்கிற கொஞ்சம் பழமையான இருக்கிற மக்களை பார்த்து அங்க இருக்கிற சில ஆவணங்களை பரமக்கூடிய நாம தான் அப்படி எல்லாம் போற பழக்கம் இல்லையே தமிழனுக்கு பழக்கமே ஒரு யாராவது ஒண்ணு சொன்ன அதோடு மீண்டும் நாம் எண்ணவும் அதை எண்ணி துணியவும் போதிய சூழல் கருவிகள் எதுவும் இல்லாமல் மனமும் இல்லாமை தான் இவையெல்லாம் காரணம் திருவருள் காக்க ஆனா அப்படிலாம் ஒரு நினைப்பு செய்யணும் நாயன்மார்கள் தோன்றிய அல்லவா திருப்பதிகள் என்று எடுத்துக்கொண்டு ஒருவர் பீகைச்செடி ஆராய்ந்தால் அந்த ஆளாவது போய் தொலையலாம் முதல்ல தனக்கு பட்டம் கிடைக்குது இன்னொன்று தன்னால் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நிலையான ஒரு கருத்துக்கள் கிடைக்கின்றன இந்த ரெண்டுக்கும் தான் சீயர் பீகச்செடி என்றது அல்ல நாயன்மாருடைய திருப்பதிகள் என்று எடுத்துக்கொண்டு யார் இதுவரை ஆராயல ஆராயலாம் ஆராயும்படியான காலம் முருகப்பெருமான் திரு வாய்ப்பதாக இப்பொழுது நாம் என்ன துணியலாம் ஆள் இருக்கிறத படிச்சுட்டு இருக்கிறோம் அதனால சேக்கடா இது சீக்கே தவறு சொல்லுவது மாறன் என்ற பெயர் இருப்பதனால அந்த இளையான்குடிய அங்கையும் இருப்பதனால இந்த வரலாற்றுக்குரிய சான்றுகள் சிலவும் அங்கே இருப்பதனால் அங்கிருக்கே அவருடைய முடிவுக்கு கொஞ்சம் போகல இருந்தபடியே இன்னொரு கருத்தை நாம் எண்ணலாம் என்னமார்கள் இளையான்டி மாறன் இன்னொருவர் சோமாசி மாறன் ஒருவர் நின்ற பாண்டி நாட்டு பேரரசன் ஆவான் இப்ப இந்த தகராறுவான் சோமாசி மாறன் பக்கா தஞ்சை மாவட்டம் கருத்து வைத்து மாறர் பெயர் வைத்திருக்கார் பற்றி பாண்டி நாட்டில் இருக்கின்ற பரமக்குடி கண்மையில் இருக்கிற ஊர் தான் என்று நடைபெறுவதற்கு கொஞ்சம் இதுல நமக்கு தளர்ச்சி ஏற்படுகிறது ஏன் பக்கா சோழ நாட்டில் இருக்கிற சோமாசி மாறர் என்ற ஒரு பெரியவர் அதனால பாண்டி நாட்டை போல்தான் மாறன் என்ற பெயர் வைத்திருக்கிறார் என்றோ என்ற ஒரு அருதியை நாம் கொஞ்சம் பின்வாங்குகிறோம் பின்வாங்குகிறோம் அப்ப நம்ம என்ன சீக்கியத்தவர்கள் துணிந்ததுல மாறன் என்ற பெயருடைமை பற்றி இளையான் குடி இது பரமக்குடி கண்மையில் இருக்கிற இளையான்குடி என்பது துணிவதற்கு கொஞ்சம் நாம் பின்வாங்கணும் வேறு பிற சான்றுகளை வைத்துக் போனா நாமே அந்த இடத்துக்கு போகணும் ஸ்பாட்டுக்கு போய் வேண்டும் எண்ணி வேண்டும் அவ்வளவுதான் இப்ப நம்மளால முடிந்தது சரி அப்படி இருக்கவே இருக்குது எவரேனும் தாமாக அது அதுவா அதுவா அது சமாதானத்துக்கு அதனால எங்க இருந்தான அடிவரண்ட அப்படி அது வேற விஷயம் ஆனா யாராயின் போதும் அது இன்னொரு எவ்வளோ கருத்து நினைக்கிறீங்கன்னா மாறன் அப்படியான மாறன் என்ற பெயர் பிற நாட்டோர் என்ன காரணம் என்ற ஒரு எண்ணமும் எண்ணலாம் எண்ணினால் ஒரு கருத்தை நாம் நினைவுப்படுத்தலாம் நீங்க நின்றடுமாறன் பாண்டி நாட்டு பேரரசனாக இருந்திருக்கலாம் இன்னைக்கும் பல பேர் மாறன் என்ற பெயருடைய பாண்டி நாட்டுலையும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாறன் என்பது பாண்டியருக்கு உரிய பெயர் என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய பெருமானே பாண்டியராக இருந்து ஆண்டு இருக்கிறது சோமுந்தர பெருமான் கைலாய பெருமான் அங்கு சென்று பாண்டி பேரரசை பல ஆண்டுகள் நடத்தியிருக்கிறது எனவே மாறன் என்ற பெயர் பாண்டி நாட்டவருக்கு இருந்த போதிலும் அந்த பெயருடைய பெருமானும் பெற்றிருந்திருக்கிறார் பெருமானும் பெற்றிருந்திருக்கிறார் அந்த வகையில் பேர நாட்டவராக இருந்தாரு சென்னையா வாசியா இருந்தா அல்லது வேலூர் வாசியா இருந்தா குடியாத்தவாசியா இருந்தாரு மாறன் என்ற பெயர் பெருமான் வைத்த பெயர் அப்படி வந்து விட்டால் அது கொஞ்சம் அசையுது என்ன ரொம்ப அருமையா ஐயா நீங்க பாண்டிநாட்டில் இருக்கிற மதுரைக்குகளாக என்ன பண்ணீங்க பெருமாட்டை திருமணம் அனுப்பதற்காக நீங்க வந்தீங்க அப்புறம் என்ன செய்தீங்க முருகன் முருகன் உக்ரகுமார் வந்தது முதல்ல பெண் அனுப்பிச்சு அப்புறம் குழந்தையும் சேர்ந்து தமிழை சுவாமிகள் தவிர குரோடு சுவாமிகள் தவிர இந்த மாதிரி கருத்தை அணுகியவர்கள் வேறு அவரும் தமரணிய புவனம் முழுது ஒருங்குன்றாள் தடாதகாதேவி என்று ஒரு பேர் தடிக்க வந்தது பெயர் மாத்திட்டு வந்தீங்க அல்லவா கைலாயத்தில் இருக்கிறவங்க அப்படியே பெயர் வந்தது சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடுங்கிறதுக்காக பெயரை மாத்திட்டீங்க சுவாமி யாரு எங்க அம்மா யாரு தமர நீர் புவனம் முழுது ஒருங்குன்றாள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த பேர் மாட்டி ஆனா அந்த உமையம்மையார் பார்வதி என்ற பெயர்ல வரல என்ன தடாதகா தேவி என்று ஒரு பெயர் தரித்ததும் தடாதகாதேவினு பேர் வச்சுக்கிட்டு எங்க பாய் நாட்டு வந்த பிள்ளையார் அவங்க தான் நீ என்ன செய்த மனப்பதற்காக தனி முதல் ஒரு நீணி அவங்க கிட்ட இருக்க பெரிய பெரும் பழமை அதனாலதான் அந்த கவிதைகள் நாம எல்லாம் நினைக்கும் போது வேற என்ன மேல கீழே வர முடியல நமக்கு அந்த பாடலே என்ன படிக்க முடியலையே எங்க நம்ம இருபதாம் நூற்றாண்டுக்கு வர்றது வரவே முடியல அதுவே நம்மாலு தெளிச்சுட்டு மேல கரையேற முடியலையே போற போக்களை தனி முதல் ஒரு பெருமானை அப்படி சொல்ற ஒருவன் என்னும் ஒருவன் கான் இந்த உலகம் எல்லாம் அவன் அதுவேனும் அவை தோற்றிய திடீர் உடுங்கி மலர்த்த உலகம் அந்தம் ஆதி அன்பன் என்றெல்லாம் சொன்னார்டே அது போல இருக்கிற ஒப்பற்ற முதல்வர் தனி முதல் ஒரு நீ என்ன பெயர் வச்சுக்கிட்டது அம்மா அப்புறம் அப்பா வந்துட்டீங்களா குமரவேல் என்ன பெயர் வச்சு உகிரன் என பேர் கொண்டது உக்ரகுமார பாண்டியன் இந்த மாதிரி மூணு பேர் எதுக்கு அங்கே எங்க மதுரைக்கு என்று கேட்டால் எல்லாம் எனக்கு தெரியும் சுவாமி மதுரம் தன் தமிழ் மதுரம் கூட்டுணையெழுந்த வேட்கையாலியனில் இங்க தமிழனுடைய இனிமை மதுரையில் இருப்பதனால தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி அதனால தன்னார் தமிழைக்கும் தன்பாண்டிய நாட்டுல அதில் தங்கம் இருந்த மதுரையில நீங்க என்ன பண்றீங்க கூட்டா சாப்பிடணுமா தான் தன் மனைவி தான் பிள்ளை மூணு பேர் வேட்கையால் இப்படி நீங்கள் மூவருமாக இருந்து எங்கள் தமிழை சுழைப்பதற்காக பெயர் மாற்றி கொண்டு வந்து மதுரையில் சுவைப்பீர்களானால் பெருமையார் தமிழனுடைய பெருமை என்னையா சொல்றது இதுக்கு மேல தமிழுடைய பெருமை என்ன சொல்றது மதுரை கிளம்பத்தில் இருக்கு அவர் பாடிய பதினோரு பன்னிரண்டு நூல்கள் மதுரை கிளம்பம் என்ற ஒரு நூல் அருமையா அப்படி ஒரு கிளம்பமுன்னா அந்த கிளம்ப கிளம்ப அது போல இன்னொரு கிளம்பும் பாடினார் காசி கிளம்பம் காசியை பற்றி கலம்பகத்துல ரெண்டு பிள்ளைத்தமிழ்ல ரெண்டு கோவையில மூன்று அப்படி எல்லாம் எல்லாம் செஞ்சிலானுடைய திரு பெற்றமையினாலே பெற்றது இந்த அருமையான பாசிக்கலும் அங்கே வந்தது பெருந்த மகிழ்ச்சி அவருடைய திருமலை கடிய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனவே அப்போ சௌந்தர மாறன் என்ற பெயர் யாருன்னு சொன்ன பெருமானே வைத்திருக்கிறான் எனவே பாண்டியர் அந்த பெயர் மாறன் என்ற பெயருடமையா இருந்தாலும் கூட நம்முடைய பெருமானுக்கும் மாறன் சுதந்தரமார் என்ற பெயர் இருந்தாலே அதனால சோழ நாட்டவராக இருக்கிற அந்த சோமாசி மாறர் பெயர் வைத்திருக்க வேண்டும் சோழ நாட்டில் துணியலாம் எழுதலாம் இதற்கு மேலும் சில கருத்துக்கள் நமக்கு எழலாம் தேவர்களுக்காக இந்த வகையிலே இப்பொழுது நாம் இவரை என்ன கருதுவோம் என்றால் பரமகுடி கம்மியில் இருக்கிற அந்த இளையான்குடியில் இருக்கிற தோண்டியவர் கருதி போறதுனால ஒரு இழுக்கலை இனிமேல் நாம் இந்த உள்ள நுழைவும் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அறியன் என்பது அருமையான பாடல் இப்பொழுது நமது இளையான்குடிக்கு செல்கிறோம் அம்பொன்னீடிய அம்பலத்தினில் ஆடுவார் தம்பீரான் ஆடி அமைத்திர துயர் சாழ்வின் மேன்மை தரித்துள்ளார் நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நற்குலம் செய்தவத்தினால் இம்பர் ஞானம்பிளைக்கு நாரியில ஆண்கூடிப்படி மாறனார் சந்தமாட்ட அம்பொன்னீடிய அம்பலத்தேனில் ஆடுவார் அடி சூடுவார் இவர் நம்முடைய இளையான்குடியில் தோன்றிய இந்த மாறநாடு என்னன்னு கேட்டார் கூத்த பெருமானுடைய திருவடிகளையே இடைவிடாது என்று வராம் தம்பீரான பெருமானுடைய பெருமானை வணங்குகின்றவர்கள் பெருமானுடைய அடியவர்களையும் வணங்குவார்கள் ஏன் பெருமானை வணங்குவதனுடைய பயனே என்னன்னு கேட்டா அடியவரையும் வணங்குவதுதான் அப்படின்னு யார் சொன்ன யார் சொன்ன மணிவாசுகள் உன்னை பே உன் தீரடியோம் பெருமான உன்னை தாங்கள் தலைமையாக கொண்டதனால் உன்னடியார் தாழ் பணிவோம் உன்னை தலைமையாக கொண்டு எங்களுக்கு தலைவன் என்று சொல்லிக்கொள்வதால உன்னுடைய அடிவரை எல்லாம் நாங்கள் பணிய கடைய பெற்றுகிறோம் அன்னவரே எங்க அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் அழா சொன்ன அதனாலே பெருமானுக்கு அரியவராக இருப்பதனாலே தம்பீரான அடிமை தரித்துள்ளார் என்ன குலம் நற்ப சொல்ல நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்குலம் சூத்திர குலம் இது பற்றி பிரமாதமா அடிபட்டு கிடிபட்டு எல்லாம் போய் ஓங்கி இருக்கு அந்த பெரியவரும் இல்லை இப்ப அதனால சூத்திர குளம் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம் ரொம்ப அருமையா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வழக்கறிஞர் கூட அப்புறம் தான் பியல் பண்ணுற அவர் இதற்காக சூத்திரங்கிறது நம்ம சொல்ல சூத்தருங்கிறது என்ன அதற்கு பொருள் என்று அழகாக எடுத்து வைத்துக் கொண்டால் மிக உயர்ந்த குடியினருக்கு தான் நூல் எழுதினால எடுத்துட்டு வர முடியாது கடினமா இருக்கேன்னு சொல்லிட்டு அருமையாக சுலோகம் எழுதிருக்குலா என்ற ஒரு ஒரு சொல் நல்ல குளத்தில் தோன்றியவர்கள் உயர்ந்தவர்களுக்கு பழமையா இருந்து அந்த மேற்கோளும் காட்டி கருதுகிறார் திருத்தங்கிற சொல் இங்கே வருது பின்னால் நாம் கரு அவசியில்லை கூட சொல்லு செய்த என்றும்ூத்திரம் அமடை சூத்திர சொல்லுக்கு முன்னாலே நீடு என்றும் பின்னர் நற்குலம் என்றும் ஒரேன் அந்த சூதரங்க சொல்ல உயர் என்பதை அவர் தன்னுடைய கருத்தில் இவருடைய உடன்பாடு ஆனதினாலே அதை மீண்டும் எண்ணுகிறார் இத நம்ம என்ன நம்பு வாய் அதில் சரி அவர்களுக்கு என்ன குறிக்கோள்னர் இந்த சூதரையில் நீடினர் தான் இல்லை வாய்ங்கிறது நல்ல பிற வாய்மையை விட ஒரு நல்ல அறம் இருப்பதா எனக்கு வழிவழியா வந்து எப்படி இருக்கும் நற்குலம் என்று இப்படி எல்லாம் முன்னும் பின்னுமாக இருக்கிற அரைமொழிகளை வைத்து கூறுவதனால் இந்த சொல்லை பற்றி மேலும் என்ன வேண்டும் சோழ நாட்டினுடைய ஒரு அமைச்சர் இருந்து ஒரு பக்கம் நல்ல அரசியல் உணர்வு ஆன்மீக உணர்வு என்றும் கலந்து நல்ல ஆய்வு நிறைய கலந்து நடராஜ பெருமானுடைய திருவருளும் தோய்ந்து இப்படி சொன்னப்பட்டது அவ்வளவு தட்டி கழிக்க முடியாது ஆகவே இதை மேலும் இந்த அருமையான நம்பு வாய்மையின் நீடு சுத்திர நற்கோலம் செய்தால் இம்பஞ்சாலம்பிழக்கினார் இளையான் கூடிப்பதி மாறனார் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அடியவராக அப்போ முதல் முதல் வரியில பெருமானுக்கு அன்புடையவர் அடுத்த அடியில பெருமானுடைய அடியவர்களுக்கு மிகுந்த அன்புடையவர் மூன்றாவது வரியில வாய்மையே தலையானது என்று சொல்லி அந்த அறத்தின் வழி ஓடுகின்ற அருமை வாய்ந்தவர் அவருடைய பெயர் மாறனார் அவருடைய ஊர் இளையான்குடி என்ன தொழில் வேளாண் மக்களுக்கு அந்த அதிகாரம் வைத்ததனாலேயே மனு நீதி வழி திருக்குறள் வந்தது அல்லநீதியில் உழவை பற்றி தவறான கருத்துகள் உலகத்தார்க்கு ஆணி இந்த என்ற ஒன்று ஒரு அச்சாணி யாரு செய்கின்ற வேளாண் மக்கள் தான் ஏன் பொருத்தினர் அந்த தொழிலுக்கு போகாம ஆனா லட்சம் சம்பளம் வாங்கினாலும் கூட ஒன்னாம் தேதி சம்பளம் என்ன பண்ற நல்ல அரிசி இருக்குங்களா அப்படிதான் நல்ல அரிசிய வந்து அந்த உடதொழில் அல்லவா தெரியும் மிளகாயும் புளியும் இருந்தால் மட்டும் போதுமா எது வேண்டும் உழவு தொழில் அந்த தானியங்கள்ல இருக்கணும் அதுலேருந்து என்ன மனுஷன் வாழ முடியும் வடநாட்டை கோதுமையில வாழ்கிறான் அமெரிக்காவிலேயும் கோதுமையில்தானே வாழும் வெறுமுறை உப்பு புலியல் முகால் என்னத்தை வாழ்றது எனவே இந்த அகுதாற்ற உழவுத் தொழில் செய்யாது ஏனைய வெள்ளையும் ஜல்லையுமா இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாற்றுவது ஏன் அது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து அது செய்ய முடியாத கையாலாகாத அத்தனை ஆன்மாக்களையும் தாங்குகிற பொறுப்பு அந்த உடவர்களுக்கு உண்டு ஆதலால் என்ற ஆருமே அந்த பத்து குரணும் அப்போ உலகத்தில உலகத்தில் வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்வார் அவர்தான்டா அப்படின்ட்டு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் நாங்கள்லாம் தொழுதுண்டு பின் அதனால அந்த ஏரின் மல்கு வளர்த்தி நால்வரும் எல்லை இல்லாத ஒரு செல்வமும் அந்த ஏற் நல்ல உழுதொழில் செய்து அதனால் வருகின்ற நல்ல செல்வத்தை பெற்றவரான் நல்ல நல்ல ஒரு வேளாண் மகன் அதுவா நீரின் மல்கிய வேணி யாரடி ஆற்று இரத்து நிறைந்ததோர் சீரில் மல்கிய அன்பின் மேன்மை தீர்ந்த மன்னிய சிந்தையும் பாரில் மல்கி மற்ற மற்றவை பெற்ற நீடுப்பொள் அப்ப அந்த செல்வத்தின் பயன் என்ன அந்த செல்வத்தின் பயனை அவர் பெற்றவர் செல்வத்தின் பயனை பெற்றவர் செல்வத்தின் பயன் யாரு நான் செல்வத்து பயனே ஈதல் துப்பே மனித தப்புன பலவி செல்வத்து பயனே ஈதல் அனுடைய பயனே பிரச்சு கொடுக்கிறது துப்பே மணி நானே சாப்பிட்டு நினைச்சா தப்பு நான் பலவே முடியாது போட சங்கலிக்கு